பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நச்சுனையின் பொதுவு குறியலுக்காக ஈ ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதலைப்பட்டி நாமக்கல் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை இன்று காண்போம் இந்திய கடலோர காவல் படை தனது நாற்பத்தி ரைசிங் தினத்தை பிப்ரவரி ஒன்றாம் தேதி கொண்டாடியது உத்தரப்பிரதேச மாநில ஆளுநராக பதவி வகிப்பவர் ஆனந்தி பெண் படையில் ஐஐபிஏ என்னும் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது இனி இன்றைய கேள்விகளை காண்போம் எட்டாவது இந்திய சர்வதேச பட்டு கண்காட்சியை திறந்து வைத்தவர் யார் இரண்டு இந்தியாவில் ஜெண்டர் park என்ற பாலின பூங்கா எங்கு அமை அமைய உள்ளது மூன்றாவது தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை அர்ச்சினை குயலில் காண்போம் நன்றி வணக்கம்